அன்பார்ந்தவர்களே ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போன்றோ பறவைகளுக்கு இரண்டு இரக்கைகள் இருப்பது போன்றோ மார்க்கத்தில் அல்லா இரண்டு முக்கியமான விடயங்களை வைத்திருக்கிறான் அழிவான் சொல்வா சொல் அழிவான் அன்பார்ந்தவர்களே ஒரு பறவைடைய சரியாக இருந்தால்தான் நேர்த்தியாக இருந்தால்தான் அந்த பறவையால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் அந்த இரண்டும் சரித்தமமாக இருந்தால்தான் அது பூர்த்தியான பூமியாக இருக்க முடியும் அல்லா சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லாக்கும் மக்கும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அறிவாதர்கள் இரண்டாவது அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொகு அன்பார்ந்தவர்களே மன்னிக்க வேண்டும் அல்லா சௌபாவை நம்ம வேண்டும் சில சகோதரர்கள் அல்லாவுடைய விடயத்தில் சொகூபுடைய விடயத்தில் அண்ணாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் அண்ணாவுடைய ரமத்தை அடைய வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் பல தியாகங்கள் பண செலவீனங்கள் அதே நேரத்தில் சொகு அடியார்களுடைய விடயத்தில் கவன ஈரமாக இருக்கிறார்கள் பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது மனைவி பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது பல தியாகங்கள் பல தலைவீனங்கள் அடைக்கிறார்கள் என்று சொன்னால் பூர்த்தியாரமும் வீணாக இருக்க முடியாது அதே போன்றுதான் சொம்பூக்குள் விஷயத்தில் பெற்றோர்களை சிறந்த கவனிக்கிறார்கள் மனைவிடைய அன்பை எடுத்துக் கொள்கிறார்கள் பிள்ளைகளை சிறந்த முறையில் பராமரிக்கிறார்கள் உறவுகளை தலைக்கு மேல் வைத்து பார்க்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய விடயத்தில் ஜமான் பாரமாக விளங்குது தொழுகைக்கு இமான் ஜமாத்துக்கு மஸிதுக்கு நேரத்தோட வரணும் என்பது பாரமாக இருக்குது அன்பார்ந்தவர்களே இதுவும் பிழையான பாதை பயங்கரமான பாது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான புத்திமலை இரண்டும் சரித்தமமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவது போன்றோ அரியாறுகளுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் இரண்டும் சரித்தமமாக இருந்தால்தான் அன்பார்ந்தவர்களே பூர்த்தியான முன்மீனாக இருக்க முடியும் இன்றைய தலைப்பில் மாதுடைய விஷயத்தில் மிக முக்கியமான சில விஷயங்களை பேசலாம் என்று சொல்லும் முதலாவது குடும்ப உறவுகள் குடும்பங்கள் எம்மை சார்ந்தவர்கள் எம்மோடு ரத்த உறவுகள் அன்பார்ந்தவர்களே நபி அலை சலாத்து குடும்ப உறவுக்கு சொல்லக்கூடியது انا انا الرحمن أنا الرحمن நான் இறக்கமானவன் குடும்ப உறவுகளுக்கு என்னுடைய அந்த பொருள் அந்த கருத்தில் இருந்து அந்த பெயரில் இருந்து வைத்திருக்கிறேன் மண் மண் அந்த குடும்ப உறவுகளை யாரு பேடி நடக்கிறார்களோ அந்த குடும்ப உறவுகளை யாரு நல்ல முறையில் மறுக்கிறார்களோ வசலகு நடக்கிறான் அல்லா இறக்கமாக இருக்கிறான் குடும்ப உறவுகளோட தேடி நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆய்சார சொல்லிக்காட்டுகிறார்கள் அர் ரஹ்வில் குடும்ப உறவுகள் ரஹைமை அல்லாஹ் அரிசோடு பிணைத்து வைத்திருக்கிறான் அரிசோடு பிணைத்து வைத்திருக்கிறான் ாலில் அ இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவுகள் யாரெல்லாம் உலக வாழ்க்கையில் குடும்ப உறவுகளை சிறந்த முறையில் பேணி நடக்கிறார்களோ குடும்ப உறவுகளுக்கு மரியாதை செலுத்துகிறார்களோ குடும்ப உறவுகளுக்கு இறக்கம் காட்டுகிறார்களோ பணம் வந்ததுக்கு பின்னால லாங்குவேஜ் பேசதுக்கு பின்னால அந்தஸ்து கண்ணியம் வந்ததுக்கு பின்னால குடும்ப உறவுகளை தூரமாக்காமல் உறவுகளை தூரமாக்காமல் ரத்த சொந்த தூரமாக்காமல் யாரெல்லாம் தேடி நடக்கிறார்களோ நானே தயாமத்தினாளில் அந்த குடும்ப உறவு சொல்லுமாம் யாவா உலக நாள்ல உலக காலங்கள்ல இந்த அடியான் உறவுகளை தேடி நடந்தவர் நாளை தயாமத்தினாளில் எங்களுக்காக வெளி சபாசு செய்யும் இந்த குடும்ப உறவு வர்களே அல்லா இந்த குடும்ப உறவுகள் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் கிடையாது வேற எந்த இடத்திலையும் வச்சது கிடையாது தாயோட நீண்ட நாட்களுக்கு பின்னால் வந்து ஒரு மனுஷியாலம் இரண்டு மனுஷியாலும் பேசிக்கொண்டே போவோம் சில விஷயங்களை பேசுவோம் கண்கள் இருந்து கண்ணீர் வலியும் எம்முடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வலியும் ஒரு வித்தியாசமான உணர்வு பெற்றோர்களோடு பேசும் பொழுது உடன் விருந்தவர்கள் அவர்களுடைய கைகளால் சமைத்து சாப்பாடு தரும் பொழுது அது வித்தியாசமான உணர்வு அன்பார்ந்தவர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்று கேட்டு அவர்கள சில சொல்லுவ மாதம் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிச்சாலும் பெரிய மாறி கட்டிட வீட்டில் இருந்தாலும் சொகுசு வாகனங்கள்ல போனாலும் பெருநாட்கள் தினம் வந்துவிட்டால் முக்கியமான நாட்கள் வந்து விட்டால் ஊரில் எங்களை ஒரு சாதாரண வீட்டில் எங்களை தாய் தரக்கூடிய அந்த சாப்பாட்டை போல இருக்காது நண்பர்களோடு நண்பர்களோடு சுற்றுலாக்கள் செல்லும் பொழுது சில நேரத்தில் யோசிக்கலாம் இதே சுற்றுலாவை என்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு பெற்றோர்களோடு உடன் பிறந்தவர்களோடு குடும்பங்களோடு வந்திருந்தால் எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு அன்பார்ந்தவர்களே உறவுகளுக்காக மகானோசால வித்தியாசமான உணர்வுகளை அதே போன்று குடும்ப உறவை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார் வரலாம் குடும்ப உறவுகளுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கிறோமா குடும்ப உறவுகளை பேணும் சில நேரத்தில் எமது மானம் போகலாம் அடிபடலாம் குடும்ப உறவுகளை நெருக்கமாக வைக்கிறோமா குடும்ப உறவுகளை பேணி நடப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யிறோமா அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய ரம்மத்தை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்யோம் அல்லாவுடைய இறக்கத்தை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்யறோம் குடும்பத்தை சார்ந்தவர் தற்க அவரோட வந்த பிரச்சனையால அவரை தூரமாக்குறோம் வசதி வந்ததற்கு பின்னால நோமலாக இருக்கக்கூடியவர்களை குடும்ப உறவுதான் ஆனா அவங்களுக்கு லாங்குவேஜ் சரியாது அவங்க சாதாரண வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தொகுவாதம் கிடையாது சாதாரண மக்கள் ஆணைகள் சரியாக இல்லை அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாக காட்டி அவர்களை தூரமாக்குறோம் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூரமாக்கு அல்லாவுடைய ரசனத்தை தூரமாக்குறோம் ஒரு முக்கியமான சகாவி நவீனம் சொன்னார்கள் நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்ததே அந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் முதலாவது பொருளாதார ரீதியான வளர்ச்சி எட்டு மணி தியானம் நாட்டுல கஷ்டப்படுத்துறது பல வருட காலங்கள் வெளிநாட்டில் பாடுபடுவது அன்பார்ந்தவர்களே பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் எங்களுக்காக ஒரு வீடு வாகனம் ஹலாலாக உழைக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் இரண்டாவது நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது சாலியான அமலோட சில காலங்கள் வாழ வேண்டும் விரைவாக வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் கொண்டிருக்கிறோம் صحابہ அன்பவர்களே நபீரை சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க நம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடியதுதான் வாழ்வாதாரத்தில் வாருக்கு வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் சகாபாக்கள் சொன்னார்கள் நபிய நாயகமே எதற்கு வேண்டும் நாம் அதற்காக வேண்டும் முயற்சி செய்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ரஹிமா ரஹிமா குடும்ப உறவுகளை தேடி நடக்க வேண்டும் குடும்ப உறவுகளை மதித்து நடக்க வேண்டும் குடும்ப உறவுகளை நெருக்கி வாழ வேண்டும் ஹக்கீம் ஒரு ஆச்சரியமான மகாவி நூத்தி இருபது வருஷங்கள் இஸ்லாத்துல வாழ்ந்த மகாவி நூத்தி இருபது வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அறுபது வருஷம் குப்புரில் அறுபது வருஷம் குப்புர்ல அறுபது வருஷம் இஸ்லாமில் ஒரு கிதாப் இருக்குது மண் மாதூனாக்கள் நூத்தி இருபது வருடங்கள் வாழ்ந்தவர்கள் முதலாவது பெயர் வந்திருக்குள்ளான பிறந்தவருங்க இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது ஹக்கீம் ஹக்கீம் இஸ்லாம்து வந்ததுக்கு பின்னால நபிகளை அவங்களுக்கு கேட்கிறாங்க நபிய நாயகமே நபிய நாயகமே நான் அறுபது வருஷங்கள் குபுரில் இருந்திருக்கிறேன் சிலைகளை வணங்கியிருக்கிறேன் சூரியனையும் சந்திரனையும் கடவுளாக ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் உள்ளால் இருந்த முன்னூத்தி சிலைகளை இறைவனாக ஏற்று வணங்கி வந்தேன் ஆனால் நான் செய்த ஒரு வேறு என்ன தெரியுமா குடும்ப உறவுகளை தேனி நடந்திருக்கிறேன் பெற்றோர்களை தலைக்கு வேதனைக்கு பார்த்திருக்கிறேன் உடன் பிறந்த சகோதரர்களை சிறந்த முறையில கவனித்திருக்கிறேன் இந்த செயற்பாடுகளுக்கு எனக்கு ஏதாவது நன்மை இருக்குமா என்று கேட்ட நேரத்துல சொல்றாங்க நான் இந்த செயல்களை செஞ்சது முஸ்லீமாக இல்ல ஒரு முஸ்லீமாக செய்யல நான் ஒரு காப்பிலாக செஞ்சிருக்கிறேன் குடும்ப உறவுகளை பேரினா இதுக்கு ஏதாவது நன்மை இருக்குதான் சொன்னாங்க நீங்க ஒரு உங்களோட குரான் இருக்குது இருக்குது உங்களுக்கு இந்த பாக்கியங்களை தாரான் சொன்னா என்ன காரணம் தெரியுமா நீங்க குடும்ப உறவுகளை இணைஞ்சு வாழ்ந்தீங்களே குடும்ப உறவுகளை வாழ்ந்தீங்களே தந்தான் அன்பார்ந்தவர்களே குடும்ப உறவுகளை தேடி நடந்ததுனால குடும்ப உறவுகளை அனுசரித்து நடந்ததால சகாவி என்ன பட்டம் கிடைக்கிதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கு குடும்ப உறவு சொல்லும் பொழுது முதலாவது குளமாக்க சொல்வது பெற்றோர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் எமக்கு முகவரியை தந்தவர்கள் அறிமுகத்தை தந்தவர்கள் நவீனத்தலாம் துவசலாம் ஹ சொன்னாங்களை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் நதியை நாயகமே சொல்லித்தாங்க நேரத்தில் மூன்று முக்கியமான பயங்கரமான விஷயத்தை சொன்னாங்க முதலாவது இரண்டாவது ரச சொல்ல விபச்சார சொல்லாம் போதை பொருள் பாதிப்பதை சொல்லல்ல இரண்டாவது ரசூல் தான் கலவை இரண்டாவது ரசூல் தான் வட்டியல் சொல்லல்ல அன்பார்ந்தவர்களே உலக யங்கரமான பாவங்களை நாங்க தடுக்கிறோமோ நாங்க பயன்படுறோமோ அதை சொல்லல சொல்லுமா இரண்டாவது சொன்ன பாவங்கள் தெரியுமாள் வாழ் பெற்றோர்களை நோவிப்பது பெற்றோர்களை நோவிப்பது இப்படி அம்பாஸ் அது எல்லாம் காதா ஒரு ஆச்சரியமான கருத்து எழுந்திருக்கிறாங்க பெற்றோர்கள் நோவிக்கெதன் சொல் ஒரு மகன் தனது தந்தைக்கு முன்னால அல்லது தகப்பனுக்கு முன்னால ஒரு பிடவே உதர்றாரு அந்த பிடவியிலிருந்து ஒரு தூசி தன்னுடைய தகப்பன் அல்லது தன்னுடைய நோக்கி போகுது சொன்னார் அந்த தூசி இந்த தாயையும் தகப்பனுக்கும் போறது அவரே பெற்றோர்களை நோவிச்சவர் என்ற பட்டியலில் வந்து விடுவாரே பெற்றோர்களை நோவிச்சவர் என்ற பட்டியலில் வந்து விடுவாரே என்னை விடுவார் சொல்றாங்க பெற்றோர்கள் எவ்வளவு மதிக்கப்படக்கூடியவர்கள் எவ்வளவு கௌரவப்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு பெற்றோர்களின் நிலம் எங்கிருக்கு பெற்றோர்களை யார் மதிக்கிறோம் எல்லாம் மன்னிக்க சௌபாவை நம்பி பார்க்க வேண்டும் இன்னைக்கு மாற்று மதத்தவங்க மாறிட்டது முஸ்லீம்களுக்கு பெற்றோர்களை பார்க்க முடியாது தனது தகப்பனையும் தாயையும் போன்றாங்கன்னு சொன்னா இவ்வளவு பயங்கரமான நிலையாக இருக்கு பயங்கரமான நிலையாக இருக்கு சவுதி அரேபியால சுப்ரீம் கோட்ல ஒரு வழக்கு பதிவாக இருக்கிறேன் நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் பணக்காரர்கள் பணக்காரர்கள் அவர்கள் போட்ட கேஸ் என்ன தெரியுமா உபாவ நான் தான் பார்க்கவேன் உபாவ நான் தான் பார்க்கவேன் தாப்பலுடைய வப்பாத்துக்கு பின்னால தகவலுடைய வபாசுக்கு பின்னால ஏற்ற உமாவை நான் தான் பார்க்க வேண்டும் நாலு பிள்ளைகளும் ஒரு மகனுக்கு தீர்ப்பு பதிவாகிறதுக்கு பின்னால் மற்ற பிள்ளைகள் தேடி தேடி அழுகிறார்கள் எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் ஆடு அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் உள்ளவர்கள் அந்த மூணு பிள்ளைகளும் கதறிதறிங்க பெற்றோர்கள் சேர்ந்து பத்து பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளை சிறந்த முறையில் வித்தியாசம் இல்லாம எடிலுக்கேஷன் கொடுக்கணுமா மார்க்க கல்வி கொடுக்கணுமா கல்வியை தேடித்தரணுமா தொழிலை தேடி சிறந்த முறையில வளர்க்குறாங்க முதுமையை வந்த பின்னால அந்த தகப்பனை பார்க்க முடியாது ஒரு கடமைக்கு ஒரு வீட்டில் ஒரு கடமைக்கு ஒரு வீட்டில் இப்படியாக மாதத்துக்கு அந்த தாயும் தகப்படும் ஒரு ஆட்டோ ஏறி சுத்தக்கூடிய நிலைமைகளை எங்க ஊரில் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஒரு சகாவி அப்துல்லாம் அப்துல்லாம நினைக்கிறாங்க நான் சத்தம் விட்டு யாருக்கு முன்னால அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்த வீட்டில் எவ்வளவு சப்தம் போடுறோம் எதிர்ப்புகள் அப்துல்லாபின் பேசினதே யாருக்கு முன்னால என் பெற்றோர்களுக்கு முன்னால என் தாய்க்கு முன்னால சப்தமிட்டு பேசிட்டேன் நினைச்சிட்டே உடனே ஒரு அடிமையை உரிமை விட்டாரு தாய்க்கு முன்னால பனிர்ந்து பனிர்ந்து பேசுவாங்களாம் மிருதுவாக பேசுவாங்களாம் அவங்க அவனுடைய தாய்க்கு முன்னால இருக்கும் ஒரு நோயாளியை போல ஒரு நோயாளியை போல இருப்பாங்களாம் பார்க்கக்கூடியவர்கள் யோசிப்பாங்களாம் இமாம் இவ்வளவு வெதுவாக பேசுறாங்களே இவ்வளவு தாழ்வாக பேசுறாங்களே ஒரு நோயாளியை போல இருக்கிறாங்களே அன்பார்ந்தவர்களே இமாம் இவ்வளவு தாய்க்கு கொடுத்த மதிப்பு அம்மா சொல்றாங்க பெற்றோர்கள் அள வைக்கிறோமா பெற்றோர்கள் அழுகிறாங்களா பெற்றோர்கள் அழுகுறதுக்கு நாம் ஏசிட்டால் அழகொன்றில் நாம் ஏசிட்டான் அலொன்றில்லை எங்கள செயற்பாடுகள் எங்களாடுகள் எங்கட நடவடிக்கைகள் எங்க தேச்சுகள் அன்பார்ந்தவர்களே தாயுடைய கண்ணில் இருந்தே கண்ணீர் வடியுதா தாய கோபத்துக்குள்ளாக்குறோமா நாங்க நினைத்துக் கொள்ள வேணும் நாங்க பயங்கரமான நிலைமையில் இருக்கிறோம் வரக்கத்துடைய கதவுகளை மூடிக்கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களை நோவினை செய்வது எல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கிறதுக்கு அது வழிவகுக்க மாட்டாங்க அன்பார்ந்தவர்களே சில இடங்கள்ல சகோதரர்கள் பெற்றோர்களுக்கு சட்டம் போடுறாங்க பெற்றோர்களுக்கு சட்டம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைகள் சுதந்திரமாக இருப்பாங்க பிள்ளைகள் குடும்பத்தோட மனைவியோட எல்லா இடங்களுக்கும் போவாங்க வருவாங்க ஆனா தாய்க்கு சட்டம் தாய்க்கு சட்டம் தகப்பனுக்கு சட்ட சொல்றே இவரட வீட்டுக்கு போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது ஏன் இவர் என்னோடு இப்படி நடந்துட்டார் இப்படி பேசிட்டார் அந்தவர்களே தாய்க்கு சட்டம் போட்டதுக்கு நாங்க யாரு எங்களுக்கு எது சகோதரிகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களுக்கு சட்டம் போடுறதே நாங்க எங்களுக்கு பயங்கரத்தை கொண்டு வாரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு சில சகோதரர்கள் சொல்றது என்னடா நாங்க எங்களை பெற்றோர்களை நாங்க தான் கவனிக்கிறது அவங்களுக்கு பம்ப மாத்துறது நாங்கள் தான் அவங்களுக்கு சுத்தம் செய்யறது நாங்க தான் அவங்க அசுத்தங்களை நாங்க தான் சுத்தமா அவங்கள மனசர கூடங்களுக்கு நாங்க தான் கூட்டிக் கொண்டு போகிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த பெற்றோர்களை நான் நல்ல முறையில பார்த்துட்டேன் என்று சொல்ல முடியாது நூறு வீரம் சொன்னா அந்த ஒரு வீரம் கூட நாங்கள் பெற்றோர்களுடைய கடமைகளை செஞ்சிட்டோம் என்று மார்க்கத்துல சொல்ல முடியாது அது விசாலமானது பெற்றோர்களை நோவிலை செய்யக்கூடியவர்களுக்கு பெற்றோர்களை நோவிலை செய்யவர்களுடன் நீங்க தோழமை கொள்ளவாணும் பிசினஸ் பார்ட்னர் எடுக்கிறோமா எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் முக்கியமான விஷயம் பெற்றோர்களோடு எப்படி இருக்கிறாங்க வாழ்க்கைக்கு துணை இருக்கிறோமா பெற்றோர்களே எப்படி இருக்கிறாங்க வீட்டுக்கு மருமகள் வீட்டுக்கு மருமகள் அன்பார்ந்தவர்களே புதிய உறவு எடுக்கும் புதிய தோழமை எடுக்கும் நாங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பெற்றோர்களோடு எப்படி இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் பெோர்களுடன் துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய ரஷ்மத்து வராது மார்க்கம் சில நேரத்தில் சில சந்தர்ப்பத்தில் சுன்னத்தான நவிலான விஷயங்களை கூட பெற்றோர்களுக்காக தருந்திருக்கு ஒரு சகாபிவார உபாயுக்கான ஜிஹாஸ் நபிய நாயகமே நான் ஜிஹா போக பாரேன் ஜியான் எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா உங்களோட பெற்றோர்கள் அந்த என் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க நபி அலை சலாத்து சொல்லி கொடுத்தாங்க நீங்க ஜ எவனுக்கு போக தேவல்ல நீங்க ஜிஹாத் ஷாமுக்கு போக தேவல்ல நீங்க ஜிஹாத் ஒரு பெற்றோர்களோடு இருக்கிறது தான் ஜிஹாத் அன்பார்ந்தவர்களே எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது பெற்றோர்கள் இழக்க கூடாது முக்கியமான பயணம் இருக்குது முக்கியமான கூட்டம் இருக்குது முக்கியமான திருமணம் இருக்குது முக்கியமான சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இருக்குது என் உமார் ஒரு தக்காசா இருக்குது என் தாயுடைய ஒரு முக்கியமான பயணம் இருக்குது நாங்கள் சொல்லணும் எனக்கு அத்துணை விடயங்களை விட என்னுடைய தாயுடைய தக்காசா தான் முக்கியமாக இருக்குது வெளிநாட்டு பயணம் இருக்குது என தாய் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறா என தாய் சக்கர்த்தல் இருக்கிறா என தாய்க்கு ஹிதுமச்சுக்கு இல்லாத நிலை நான் என்னுடைய வெளிநாட்டு பயணத்தை நான் தியாகம் செய்வேன் எனக்கு இந்த ஊருல முக்கியமான தொழில் செஞ்சா எனக்கு இப்படியான சம்பளம் கிடைக்கும் ஆனால் அதற்கு நான் போக மாட்டேன் ஏனெல்லாம் ஏன் தாய் தனிமையில் இருக்கிறாங்க தகப்பல் இல்ல ஏன் உமாவ நான் தான் பார்க்க வேணும் என்று சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் வார்த்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் உலகத்தில் இப்படியான சில பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்களுடைய முக்கியமான விடயங்களை தியாகம் செய்தவர்கள் தியாகம் செய்தாலும்ர்ணி சு அவர்கள் தியாகத்துக்கு அது ஈடாக மாட்டார உயு கர்ணி ரசமம் வந்தான் தியாகம் செஞ்சது சஹாவி என்ற அந்த பட்டத்தை தியாகம் செஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு கடிதம் வருது கர்ன்டிதம் வருங்களை சந்திக்க சந்திக்க எனக்கு சகா வேண்ட பட்டம் கிடைக்கணும் நான் உங்களோடு ஆனா தாய் இருக்கிறாங்க இருக்குது நோயாளி அந்த பெண்மணி நோயாளி கண்ணியமானவர்கள் அன்பார்ந்தவர்களே நவியலை கடிதம் எழுதினாங்க நீங்க இங்க வாங்கி நீங்க ஒரு உம்மாவோட இருந்து கொள்ளுபோ நீங்க ஒரு உடைய இருந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியமான ஒரு பட்சம் சொந்த விட்டுமர்ச்சி சொல்றாங்க பின்னால கருந்த தேசத்தில் இருந்து உயர்ந்த என்று சொல்லக்கூடிய ஒரு வருவாறு அவர் வந்தா அவர்க உங்களுக்கு செய்ய சொல்லுமோ உங்களுக்கு அவன் செய்ய சொல்லுங்க யோசிக்கிறாங்க ஆக போறவர் அவங்களுக்கு செய்ய சொல்றாங்க கருண் என்று சொல்லக்கூடிய தேசத்திலிருந்து வரக்கூடிய உமேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு அது உமர்றதில் தான் காலாம் ஒவ்வொரு அவங்கள காலத்துல ஒவ்வொரு கூட்டம் வரும் பொழுதும் இதனை யார் உயர்த்து இருக்கிறீங்க நீங்க தான்த்துவசலாம் சொன்ன அந்த மனிதர் ஹை ஓய் சுல் கர்ணி நீங்கதான் தாவியலைங்களே சிறந்த மனிதர் உங்கள்கிட்ட தான் ரசூ என்னுடைய பால் மன்னிப்பு ஆச்சரியமாக பார்க்கிறாங்க கண் என்று சொல்லக்கூடிய தேசத்தில் இருந்து வந்த ஒரு சாதாரண உழைத்த அவங்க சொல்றாங்க என்ன விஷயம் ரசூலு எனக்கு பதில் அனுப்பினாங்க நீங்க இங்க வர தேவல்ல மதீனாக்கு வர தேவல்ல நீங்க செய்தியரசூரில் அனுப்பினாங்க தாயோடு இருந்ததுனால இந்த பாக்கிய தான் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்கள் விஷயத்துல பேசிக்கொண்டே போகலாம் குடும்ப உறவுள்ள முதலாவது பெற்றோர்கள் இரண்டாவது எம்மோடு கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் மூன்றாவது மனைவி மக்கள் நாலாவது நாம் பெற்ற பிள்ளைகள் இப்படியாக நாலு கட்டங்கள் இருக்குது நல்ல விடயங்களை கேட்டு நல்ல விடயங்களை அமர்த்தி சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக அறிந்து மரியாதை செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எல்லா குடும்ப உறவுகளை சிறந்த முறையில் பேணக்கூடியவர்களாக நம் அனைவரையும் எல்லா பெற்றோர்களுக்கு கெடும செய்யக்கூடிய பிள்ளைகளாக